ஷத்து மந்த அம் மனசோவீய பூர்வரிஷத் தாவியேதிபத் தொடங்கு எல்ல பிரபஞ்சத்தினுடைய அத்தனை விஷயங்களும் பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனாக பார்க்கணும் ஈஸ்வரனால வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரனால மூடப்படணும் அங்க ஒரு குறிப்பாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன் நான் தான் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எனக்கு வேறாக ஒன்றுமே கிடையாது மத்த பரதம் அந்நது நாஸ்தி கைவல்யோக்க நிஷத்து பத்தொன்பதாவது மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயிசர்வம் நயம் யாதி தத் பிரம்மாத்வயஸ்மியம் இந்த ஒரே ஒரு மந்திரத்துக்காக தான் இந்த உபனிஷத்தையே நம்ம எடுத்துக்கிறோம் சகலம் ஜாத்தம் எங்கிட்டிருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆயிருக்கு என்னிடத்துல தான் நிலை பெற்றிருக்கிறது எண்ணிடத்திலேயே ஒடுங்குகிறது அகமேவ ஜுபாதான காரணம் பிரம்ம அஸ்மிஸ் அகம் எல்லாமே ஈஸ்வரன் பக்தி எல்லாமே நான்கிறது ஜான் எல்லாம் ஈஸ்வரந்தான் அப்படின்னு சொல்ற போது நம்மளியாம ஒண்ணு இருக்கலாம் ஈஸ்வரம் வேற நாம் வேறங்குற எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா யோசிச்சு பாருங்க எல்லாமே பகவான் தான் அர்த்தம் எல்லாமே பகவான் சொல்றவனும் அது மாத்திரம் யோசிப்பான் கொஞ்சம் எல்லா வஸ்துவையும் பிரம்மன் நினைக்கிற போது நம்மளை மாத்திரம் பிரம்மன் சொன்னதனால என்ன இட போறது ஆனா அந்த பக்தியில என்ன பிரயோ இது அந்த துவைத புத்தி எங்கேயோ ஈஷின்றிருக்கிறது ஒட்டின் இருக்கும் நானே எல்லாங்குற போது என்ன ஆயிடுறதுன்னா ஈஸ்வரனே நான் தான் ஜகத்தெல்லாம் இது அகங்காரம் கிடையாது இந்த அகங்க இது அகங்காரம் மாதிரி தோணும் ஆனா இது அகங்காரமே கிடையாது நான் தான் போது அங்க மமக்காரத்துக்கே இடம் இல்லை மமக்காரமே இல்லாத அகங்காரம் அகங்காரமாக கருதப்படக்கூடாது மக்காரத்துக்கு இடம் இல்லை அகமேவ இதும் பொழுது என்னுடைய இதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கோ ஒண்ணுமே கிடையாது நான் சொர்க்கமும் நான் தேவர்களும் நான் அசுரர்களும் நான் அந்த பாரதியார் பாட்டு தான் அதை நான் சொல்லணும்னு நினச்சு நேரம் விட்டுவிட்டு போயிடுறது நோக்கும் றி வானில் திரியும் புள்ளலாம் நான் காரகர் தீட்டும் உருவலான் நான் பொய்யர்தம் பொய்யன் நான் மெய்யர்தம் நெய்யன் நான் எல்லாம் நான் தான் அப்படி அகமே வைதம் சர்வம் தாத்பரியம் அதை விளக்கிறதுக்காக உபனிஷத்தை ஆத்மாவோட லட்சணம் அல்லது பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே நான் தான் சொன்னதால தோஷம் கிடையாது ஈசான் பரமேஸ்வர பரமாத்மனா ஸ்வேன அங்கே என்னன்னா அகம் ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ற போதே அதுலயே சொல்லியிருக்கார் பிரத்யகாத்மத்தையா அகமேவ இத யண அனம் ஆட்சாத் பிரத்யாத்ம தய அழகா யூஸ் பண்ணியிருக்க பிரத்யாத்மஸ்வரூபம் பிரத்யாத்மாவின் வாயிலாக அகமேவ்வம் பரமாசத்தியூப்பேண பரமார்த்த சத்தியமாகிய நான் தான் அப்படின்னு சொல்லி இதரம் இதில் பொய்த்தோற்றங்களாகிய இவைகளை இந்த மையவால் மூடணும் கவரப்படணும் அதுக்கான விளக்கம் இங்க தரப்படுறது இந்த நாலாவது மந்திரத்துல காலையில பார்த்தோம் ஏக்கம் அனேஜத்து மனசோஜவியா அப்புறம் தேவாஹா ஏனத்து நே பூர்வம் மனசுக்கே அனுகிரகம் பண்ணது அதுதான் இந்திரியங்களுக்கே அனுகிரகம் பண்றது அதுதான் என்னுடைய உள்ளத்திற்கும் உடலில் கருவிகளுக்கும் அருள் புரிவதே தூய உணர்வு அது எங்கும் எப்பொழுதும் அருள் புரிந்து கொண்டிருப்பதால் தான் உள்ளம் சிந்திக்கும் ஆற்றலை உடையதாக இருக்கிறது அதனுடைய அருளால் தான் வேலை பண்ணி கொண்டிருக்கின்றன ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் மனசோ மனஹாத் சபு பிராணசிய பிராணஹா சக்ஷுஷு எல்லாம் சொல்லி வச்சிருக்கு அதைனால காலையில சொன்ன உதாரணத்தை ஞாபகம் இந்த இடத்துல இந்த தேனியில இந்த இடத்துல எனக்கு சூரிய பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் நான் காரியம் பண்றதுக்கு இந்த உடல் வாழ்க்கைக்கு சூரிய பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் நான் இங்கிருந்து மெட்ராஸுக்கு போனாலும் எனக்கு முன்னாலே அங்க போய் தயாரா நிற்கிறாரு அனுகிரகம் பண்றாரு நான் அமெரிக்கா போனாலும் சரி ஜப்பான் போனாலும் சரி எந்த தேசத்துக்கு போனாலும் சரி அங்க எனக்கு முன்னாலேயே அவர் தயாரா இருந்து எனக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த சரீர விவகாரத்துக்கு சூரிய பகவான் அனுகிரம் பண்றதை போல ஒரு திருஷ்டாந்தம் இது அவர் எங்க போனாலும் அவர் இருக்காருன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே அவர் இருந்துகிட்டு இருக்கார் இது ஃபிகரேட்டிவா அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்ம சொல்றோம் அதே மாதிரி மனசுக்கு அனுகிரகம் பண்றது யாரு சுத்த சைதன்யம் அனுகிரகம் பண்ற சுத்த சைதன்யம் மனசு எங்க போனாலும் எவ்வளவு வேகமா போனாலும் அப்பவும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அதே சுத்த சைதன்யம் ஆகையினால மனசை விட வேகமானது அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தையை தவிர மனசுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது என் மனசான மனு தேர் மனோமதம் ததேவ பிரம்மத்ஷத்துல பார்க்கிறோம் எதனால் மனது எல்லாவற்றையும் சிந்திக்கிறதோ மனதால் எதனை நீ சிந்திக்க முடியாதோ அதுவே பிரம்மம் அதுவே நீ அப்படி உபதேசம் பண்ற வச்சுக்கணும் இந்த ஏகம் ஏக்கத்தை இன்னொருத்தரம் சொல்றேன் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் அதுக்கு அர்த்தம் சொன்ன நமக்கு பழக்கமா என்ன அர்த்தம் இருக்குன்னா எனக்குள்ள நான் இருக்கேன் உங்களுக்குள்ள நீங்க இருக்கீங்க எனக்கும் உங்களுக்கும் இடையில இடையில ஒண்ணுமே இல்ல அது வேற ஸ்பேஸா இருக்கு ஆகியனால உங்க ஆத்மா வேற ஏன் ஆத்மா வேறங்கிற புத்தி இருக்கா ஆத்ம பகுத்துவ திருஷ்டி ஆத்ம ஏ ஆத்ம அநேகத்துவ திருஷ்டி இது வந்து உடைக்கிறது இந்த வாக்கியம் சர்வம் நானே அனைத்துங்கிற போது நான் இதுக்குள்ள மாத்திரம் இல்ல இதுக்கு வெளியில இருக்கேன் இதுக்கு வெளியில இருக்கேன் என்ன அர்த்தம் அதெல்லாம் இன்னொரு மந்திரம் சொல்ல ஆனாலும் இதுக்கு வெளியிலும் இருக்கேன் இதுக்கு வெளியிலையும் உள்ள அர்த்தம் அந்த விளக்கத்துக்குள்ள போன பெருசாடும் எனக்குள்ள மாத்திரம் இல்ல எனக்கு வெளியில மாத்திரம் இல்ல எனக்கு உனக்கு அந்த அகம் புறம் அகம்புறம் அகத்துக்கும் புறத்துக்கும் இடைவெளியில சுவர் கட்டின மாதிரி இந்த உடம்பு உடம்புக்குள்ள நான் இருக்கேன் உடம்புக்கு உள்ள அது அதுக்கு வெளியில உடம்பு உடம்புக்கு வெளியில உலகம் இருக்கு உலகத்துல நிறைய உடம்பெல்லாம் இருக்கு அந்த உடம்புக்குள்ள எல்லாம் ஆத்மா இருக்கு என்ன இது சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் அப்ப என்னன்னா நம்ம மனசுல ஒரு புத்தி என்னதுன்னா அநேகத்துவ புத்தி இருக்கு நீ வேறு நான் வேறு என்கின்ற வேற்றுமை உணர்வு பலமாக இருக்கிறது உங்க உடம்பு உங்க மனசை நான் ஃபீல் பண்ணலைன்னாலும் என் மனசு என் உடம்ப நீங்க ஃபீல் பண்ணல உடம்பையும் மனசையும் ஃபீல் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத எல்லாரும் ஃபீல் பண்றோம் இது பீலா இல்லை அதனால்தானே உட்காந்து திரும்ப திரும்ப சொன்னதே கேட்டு சிந்திச்சுருக்கும்லாம் கூட இந்த ஆத்ம பகுத்துவத்தை விட தயாராக இல்லை இந்த ஜீவாத்ம பகுத்துவத்தை அவர்கள் விட தயாராக இல்லை நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வ மீமாசா உத்தர மீமாம்சாலையும் விசிஷ்டா துவைதம் சைவ சித்தாந்தம் துவைத்தம் எல்லா இந்த ஆத்ம பகுத்வாதம் தான் அவர்கள் கூட இதை விட தயாரா இல்லை ஆத்ம அநேகத்துவாதம் அதனாலதான் நம்மளை பார்த்து என்ன பேசுகிறார்கள் அவர்கள் ஏகாத்மவாதிகள் அது என்ன தப்பு ஏகாத்மவாதம் நம்ம பண்றோம் சந்தேகமே இல்லை சந்தோஷமா ஏத்துக்கிறோம் ஆகையினால ஏக்கம் என்ன அர்த்தம் ஈஷாவா அகமே வயிதம் அப்படிங்கிற போது அசையாதது போக்குவரவு அற்றது இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் புலப்படாதது இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் அருள் புரிவது பூர்வம் அருஷத்து பூர்வம் பூர்மேஜர் பூர்வமேரிஷத்து நூலமே வவன மனசோ பூர்வரிஷத்து மனதை காட்டிலும் அது வேகமாக இருப்பதால் அது முன்பே இருக்கிறது முன்பே இருக்கிறதுனா என்ன அர்த்தம் எல்லாவற்றுக்கும் முன்பும் அதே இருக்கிறது முன்பு பின்பு என்பதே அதில் தான் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் வேதங்கள்லாம் என்ன பண்றதுன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சொற்களுக்கெல்லாம் வரையறை இருக்கு சொற்களுக்கெல்லாம் லிமிடேஷன் இருக்கு சொற்களுக்கு எட்டாத பொருளை முரண்படுகிற சொற்களின் மூலம் உணர்த்துகிறது உபனிஷதம் உபனிஷத்துக்கள் முரண்பாடற்ற மெய்ப்பொருளை முரண்படுகின்ற சொற்களின் மூலம் நமக்கு நமது உள்ளத்தில் அந்த மெய்ப்பொருள் உண்மை விளங்க வேண்டும் என்று உணர்த்துகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் சரி பூர்வம் அரிஷத்துக்கு அதான் அர்த்தம் பூர்வம் அரிஷத்து பூர்வமேவ கதம் என்ன பூர்வமே எல்லா அதே மாதிரி இந்த ஆத்ம சைத்தன்யம் எங்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக வரையறைக்குட்பட்ட உடல் மனம் இவைகளால் வரையறைக்கு அந்த மெய்ப்பொருள் ஆகிய எண்ணெய் இவைகள் உணர்த்தாது அதனாலதான் நான் உப்பரிஷத்தை சரணாகத்தி பண்ணியிருக்கேன் உபரிஷத்தை எனக்கு புரிய வைக்கிறது பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த ஆனந்தம் தோழி இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு என்னருதுன்னா இது அடுத்த மந்திரங்கள் எல்லாம் வரப்போறது நான் இப்பயும் சொல்றேன் பு வைக்கிறதுக்காக என்ன சொல்றோம் உணர்வு வேறு உணரப்படு பொருள் வேறு உணரப்படு பொருள் அனைத்தையும் உணர்வே வியாபித்திருக்கிறது உணர்வே உணரப்படுகின்ற பொருள்கள் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது அப்ப வியாபித்திருக்குன்னா அப்ப சரி உணர்வு வேற உணரப்படு பொருள் வேற ரெண்டு இருக்கே அப்படின்னா யார் சொன்னா உணரப்படும் பொருள் இருக்குன்னு அலை பொருள் இருக்கா தண்ணீரை தவிர நமக்கு அனுபவம் வந்து வேற்றுமையா தோன்று வேற்றுமை அனுபவம் உண்மை அல்ல அப்ப இந்த அனுபவம் வரலையே இந்த அனுபவம் வரலன்னு எப்படி சொல்றேனி அனுபவத்தை தானே விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்னென்ன சொல்லுவோம் உபனிஷத்துல சொல்லி சுவாமிஜி ஆனா நம்ம அனுபவத்துக்கு அது வரவேண்டாமான் அனுபவத்துக்கு வர வேண்டாமான்னு சொன்னாலே உபனிஷத்து புரியலேன்னு அர்த்தம் அனுபவத்தில் பத்தின அறிவைத்தான் உபனிஷதம் கொடுக்கிறது நாமெல்லாம் அனுபூத்திமானா ஞானவானு உண்மையிலே அனுபூதிமான்னு ஒரு வாக்கியத்தை சொல்றோம் அவர் பெரிய மகா அனுபூதிமான் அப்படிங்குறோம் அனுபூதிமான்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் வந்து பிரம்மத்தை ஆத்மாவை பண்ணிருக்கார் சோல் அனுபூதிமான்னு சொல்றோம் ஆகையினால் என்ன ஐ எம் நாட் ரியலை அவர் ரியலைஸ் பண்ணிருக்கார் அவருக்கு அனுபவம் வந்திருக்கு எனக்கு அனுபவம் வரல தப்பு அவருக்கு அனுபவம் இருக்கோ அதே அனுபவம் தான் எனக்கு இருக்கு ஆனா அவருக்கு ஞானம் இருக்கு எனக்கு ஞானம் இல்லை அனுபவம் நமக்கு அனுபவம் சொன்னீங்கன்னு வச்சு அது வேற விஷயம் ஆத்மானுபவம் சொல்லக்கூடாது சொல்லுங்க தப்பு இல்லை ஆத்மானுபவம் சொல்லக்கூடாது ஆத்மானுபூதிமான் அப்படின்னா என்ன மற்றவன்ல யாரு நான்கு அனுபவிக்காமலா அனுபவிச்சுருக்கான் அடிக்கடி கேட்டு அனுபவிப்பவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவிப்பவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அனுபூதிமான் வார்த்தை ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் அனுபூதிமான் என்ன அர்த்தம் புத்திமான் என்ன ஸ்திர புத்திமான் அப்படின்னு அர்த்தம் ஸ்திர புத்திமான் அந்த அர்த்தம் தான் போட்டுக்கணும் இல்லாட்டி இந்த அனுபவங்கிற வார்த்தை ஏமாத்தி விடுறது ஏங்க வச்சு ஆனந்தத்துக்கு நம்ம ஏங்க ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஆனந்த ஸ்வரூபங்கிற ஞானம் நமக்கு விசாரத்தினால ஏற்படுறது அப்ப புரிஞ்சுக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு என்ன ஆயிடுறதுன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு நீங்க சொல்றதெல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷன் தானே டிரான்ஸ்மேஷனே ஆகலையே அது உங்க ப்ராப்ளம் நீங்க எவ்வளவு தூரம் வைராக்கியமா இருக்கீங்கன்னு தெரியணும் உங்களுக்கு உண்மையிலே மோக்ஷத்துல அது குச்சி இருந்ததுன்னா என்ன தண்ணீரை வந்து மூழ்கிற போது நமக்கு மூச்சு விடுறத தவிர வேற என்ன வேணும் அந்த நேரத்துல ஜிலேபி தரட்டுமான் ஜிலேபி தரட்டுமா இல்ல டிவி பாக்குறையா சொல்ல முடியும் அங்க ஒரே தேவை நமக்கு என்னன்னா பசி இருக்கிற போது நமக்கு அங்க என்ன தேவை சாப்பாட்டை தவிர வேற இதுவும் இல்லை அதே மாதிரி இதுக்கு பசித்து இருக்கணும் பசித்திருக்கணும் விழித்திருக்கணும் தனித்திருக்க பசித்து விழித்து தனித்து இருந்தாத்தான் இதுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஆகவே புரிஞ்சுக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் போரும் அனுபவிக்கிறவனை பற்றின அறிவை பெற்றுவிட்டாலே அந்த அறிவு நிலைத்திருக்கிறத அனுபவம் சொல்லிக்கலாம் தப்பு ஞானத்தோட பிரயோஜனம் பிரயோஜனத்தை அனுபவிக்கிறது அது வந்து சுக அனுபவம் இருக்கு ஜீவன் முக்தி சுக அனுபவம் அதெல்லாம் என்ன அந்த சுக அனுபவம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா கேக்குறீங்க என்ன சுகம் இது ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுனால வர்ற சு அனுபவம் தானே சுகம் தானே அதனால இது வந்து பூர்வ வருஷத்துக்கு இந்த வாக்கியம் எல்லாம் சொல்லும் பொழுது ஏதோ ஸ்பெஷல் அனுபவம்னு நினச்சிக்க இங்கே வருஷம் வழக்கமாக சொல்றது தான் இது இருந்தாலும் அதை இருக்க வேண்டியிருக்கு நீங்கள் வந்து எதா ட்ரை பண்ணாது ஏதாவது நமக்கு வந்து வேற வாழ்க்கையில் என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் வருது திடீர்னு என்னமோ எனக்கு ஒரு காட்சி வந்ததுங்கிறாங்க அதெல்லாம் வரும் போய்டும் ஆனா இந்த என்ன சொன்ன உணர்பவன் உணரப்படு பொருள் அப்படித்தான் ஆரம்பிச்சேன் உணரப்படு பொருள் வேறு உணர்பவன் வேறு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு உணர்பவனுக்கு வேறாக உணரப்படுகின்றவைகள் கிடையாது தங்கத்துக்கு வேறாக நகை கிடையாது அத்வைத்த அனுபவத்துக்கு வேறாக அனுபவம் இல்லை அது ஆபாசம் அனுபவ ஆபாசா வாஸ்தவ அனுபவ ஆத்மா அனுபவ அநாத்மா அனுபவ அனுபவ ஆபாச இந்த துவைத்தம் இருக்கே அது பொய்யான அனுபவம் துவைத்த அனுபவம் பொய்யான அனுபவம் அத்வைத்த அனுபவம் இந்த வார்த்தையை ஜாக்கிரதையா பண்ணுவோம் மெய்யான மெய்யும் பொய்யும் ஒரே நேரத்தில் சேர்த்து அனுபவிக்கப்படுகின்றன அதனால தான் பரமஹம்சன் சொல்றோம் பரமஹம்சன்னா என்ன அர்த்தம் பொய்பொருளையும் மெய்ப்பொருளையும் பிரித்து மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக பொய்பொருள் இல்லை என்று பொய்பொருளை அறிவால் புறந்தள்ளுபவன் பரமஹம்சன் இந்த ஹம்சன்கிறது ஒரு பக்ஷி தேவலோக பக்ஷி அது பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா அதுக்கு பேர் நீரக்ஷீர விவேகம் அதனால என்ன பண்ணிடுறது பாலை மாத்திரம் குடிச்சுட்டு தண்ணியை விட்டுறது அது வந்து உதாரணத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு இங்க பாலுங்கிறது என்னது பிரம்மன் தண்ணிங்கிறது என்னது நாம ரூபாத்மகமான துவைத்த பிரபஞ்சம் இங்க பரமஹம்சம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா நாமரூபா இவன் என்ன பண்றான் பொய்பொருளை நீக்கி மெய்பொருளை மாத்திரம் எடுத்துக்கா இவனுக்கு வந்து பரமஹம்சன் பேர் இது எப்ப எந்த அவஸ்தையில சமாதி அவஸ்தையில இல்ல ஜாக அவஸ்தையில ஏகாகிர புத்தியோட கேட்டு புரிஞ்சுக்க ஜாகிரத அவஸ்தில சமாதி வேணும் என்ன சமாதி சமாதி அவஸ்த சமாதி வேற ஜாகிரத வஸ்தி என்னது ஜாகிரத அவஸ்தையில இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற போது நீங்க ஒருமுகப்பட்டு கேக்குறீங்க இல்லையா அதுதான் சமாதி இப்ப நான் பேசுற போது எதுல இருக்கேன் புரியுறது இல்ல இந்த டிவி பாக்கிற போது ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுரசமான சமாதி சமாதி பாட்டு பாட வேண்டிதான் என்ன பண்ணணும்னா கண்ண திறந்துண்டு மந்திரத்தை புஸ்தகத்தை பார்த்து சமாதியோட படிச்சு சமாதியோட சிந்திச்சு சமாதியோட கிரகிச்சு உள்ள வச்சு சமாதியில இருந்து என்ன சொல்றது சமாதிக்கு போதா தோஷம் சொல்ல முடியுமா சமாதான லட்சணம் என்ன எப்பவும் புத்திய பிரம்மன்லயே வைக்கணும் சர்வதா ஸ்தாபனம் புத்தேகேத்தே பிரம்மணி அசுத்த பிரம்மன் சகுண பிரம்மனை சொல்ல மாட்டோம் ஆனா தான் அர்த்தம் சகுண பிரம்மனை வந்து அசுத்த பிரம்மன் சொல்லக்கூடாது என்ன மாய வந்து சுத்தமா அசுத்தமா சகுணம் வந்து சொன்னா பாவம் விசிஷ்டாத்தின் கஷ்டமா இருக்கும் அடுத்த வாக்கியத்துக்கு போக வேண்டாமா போனே அப்ப உணரப்படுகின்றவைகள் உணர்பவன் இந்த இரண்டு வேற்றுமையே என்னது உணர்பவனை நன்றாக உணர்ந்து விட்டால் உணர்பவன் உணரப்படு பொருள் என்கின்ற உணர்வே தேவையில்லை என்கின்ற மெய்யறிவு உள்ளத்தில் நிலை பெற்றுவிடும் அப்புறம் இது என்னன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை மௌனம் வியாக்கியானம் அடுத்தது அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம் இதெல்லாம் லட்சணம் பிரம்ம லட்சணம் தத் தாவத அந்ய திஷ்டி திஷ்டி கூட தனியா போட்டுக்கலாம் திஷ்டி தனியா வச்சுக்கோ தத்து திருமூலுக்கு விளக்கம் வருது தத்துனா என்ன அது அது அந்த ஈஸ்வரன் அந்த பரமாத்மா அந்த பிரம்மன் அந்த சுத்த சைதன்யம் அந்த பூர்ண வஸ்து அந்த பூர்ண வஸ்து தாவதான் இந்த அசைகின்ற தாவத்தக என்ன அர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாவத்தக ஓடுகின்ற அர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனசு ஓடுறது உடம்பு ஓடுறது ஓடிண்டே இருக்கானே ஒரு பாட்டே இருக்க ஓடிக்கொண்டே இருப்பேன்கிறான் இந்த உலகம் சுழலுவது நிற்கும் வரை பார்த்து கேட்டு ஓடிக்கொண்டே இருப்பேன் இந்த உலகம் சுழல்வது நிற்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் மத்தியில மத்தியில சாப்பிட்டு தூங்குவேன் ஓடிக்கொண்டே இருப்பேன் இப்ப மனசு ஓடிண்டே இருக்கு உடம்பு ஓடிண்டே இருக்கு எல்லாம் ஓடுகின்றே இருக்கு இது என்னன்னா அந்யான் ஓடிக்கொண்டிருக்கின்ற எல்லாவற்றை காட்டிலும் அது அதை கடந்து இருக்கிறது தத்து தாவத்தான் இதுங்கிற வார்த்தக்கு சங்கரா சொல்றார் அதாவது எதெல்லாம் இத காட்டல வேகமா போதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் உபாதிகிருத்தாக சம்சாராக சர்வாக சம்சார விக்கிரியாக எல்லாம் எல்லா விதமான விகாரங்களும் அந்யான் மற்றதெல்லாம் மனசை காட்டல மற்ற எல்லா விவகாரமும் அத்தியேத்தி கடந்து இருக்கிறது அது ஓடுகின்ற அனைத்தையும் அசைகின்ற அனைத்தையும் மாறிக்கொண்டிருக்கின்ற அனைத்தையும் இந்த இடத்துல ஓரிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம் கடந்து நிற்கிறது அப்புறம் என்னது திஷ்டத்து சங்கராச்சாரியம் அதிக்கிரியா அது எப்பவும் இங்கிஷ்டத்துங்கிற வார்த்தைக்கு சானு ஓட்டுவோம் சௌரியமா திருஷ்டத்து ஸ்தானுனா என்னமானது அஸ்திரமெல்லாம் வரப்போறது பின்னால பார்க்கலாம் திஷ்டத்து ஸ்தானு அப்புறம் என்ன அடுத்தது பாருங்க தஸ்மின் அப்போ ததாதி தஸ்மின் தஸ்மின்னா அதில் அர்த்தம் அதில் அந்த மெய்பொருளில் அந்த ஈஸ்வரனிடத்தில் இப்பெல்லாம் உங்களுக்கு ஈஷாவாசியம் புரியும் இந்த பதங்கள்லாம் வரும்போது இன்னும் கிளியர் கட்டா புரியும் தஸ்மின்னு மாதிரி அபகா மாதரீஸ்வா அது வந்து தமிழ்ல போட்டிருக்கு உருபுரானந்த புத்தகத்துல இருக்கு பார்த்தா தெரியும் கர்மபல தாத்தாவா இருக்கிற எனக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருது கீதையில பதினாலாவது அத்தியாயம் நினைக்கிறேன் கடைசி ஸ்லோகம் பிரம்மணோஹி பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த இடத்துல பிரம்மணஹான்னா ஹிரண்யர்பன் அர்த்தம் சகுண பிரம்மன் அர்த்தம் பிரம்மணா அகம் பிரதிஷ்ட அவ்யசிய பிரம்மணா அகம் பிரதிஷ்டு சுகசிய அமிர்தசிய அவ்யெல்லாம் நல்ல வாக்கியம் பிரம்மணஹாக்கு விசேஷம் அதெல்லாம் அஹம்மண பிரதிஷ்ட அதான் இங்கே சொல்லியிருக்குமணி ஈஸ்வரே பரமாத்மனி மாதரிஷ்வ மாதரிஷ்வான்னு சொன்ன காற்றுன்னு அர்த்தம் மாதரிஸ்வயத்தை மாதரிஷ்வ மாதரின ஆகாசம் ஸ்வயத்ததுன்னாசம் அர்த்தம் ஆகாசம் சொன்னா வெளியில இருக்கிற சமஷ்டி பிராணன் சமஷ்டி பிராணன் அதுதான் உடம்புக்குள்ளேயும் வியஷ்டி பிராணனா இருக்கு அதனாலதான் உபரிஷத்துல வந்து நமஸ்தே வாயோங்கிறது அது ஹிரண்ய கர்ப்பண சகுண பிரம்மனை குறிச்ச பிரார்த்தனைங்க நமஸ்தே வாயோ துவேவ பிரத்யம் பிரம்மாசி அபஹா சொன்னா இந்த இடத்துல சங்கராச்சாரியார் கர்மாணிங்கிறார் அப்பகாங் என்னதான் என்ன ஆயிடுறதுன்னா இந்த இடத்துலதான் நம்ம அர்த்தம் எடுபடல கர்மாணி சேஷ்டா லட்சணி சங்கராச்சாரியார் சொல்றார் பிராணி நாம் சேஷ்டா லட்சணி அக்னியாதி பர்ஜன்யாதீனாம் ஜுவலன தகன பிரகாசாதி லக்ஷனான இரண்ய கர்ப்பன் அல்லது சகுண பிரம்மன் சர்வஜனாக விளங்கக்கூடிய பிரமே இன்னொரு சகுண பிரம்மன் நமக்கு கர்ம பலனை கொடுத்துருக்கார் தேவாதி தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் எல்லோருக்கும் சுருக்கமா சொன்ன சமஸ்தீவராசிகளுக்கும் கர்ம பலனை வழங்கிக் கொண்டிருக்கிறான் அதிலிருந்து கொண்டுதான் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் அதிலிருந்து கொண்டுதான் வருவ அதிலிருந்து கொண்டுதான் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற வினை பயன்களை நுகருமாறு செய்கின்றான் நுகருமாறு செய்கின்றான் என்னர்த்தல இந்த மாயா சகித்த பிரம்மன் அவித்யா சகித்த ஜீவன் பிரபஞ்சம் எல்லாம் கற்பிக்கப்பட்டு இந்த இன்னும் சுருக்கமா சொன்னா அந்த ஒன்றான மெய்பொருளில் இந்த இருமைகள் நிறைந்த உலக வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியே நம்மளை சிந்திக்க வைக்கிறது நம்ம உபனிஷத்து என்ன பண்றதுல இந்த விளக்கங்கள் எல்லாம் தரும்பொழுது சமாதி எதுல இருக்கு இந்த பதங்களை எல்லாம் படிக்க படிக்க என்ன அந்த ஒன்றான மெய்பொருள் நம்முடைய மனம் ஒடுங்குகிறது ஒருமுகப்படுகிறது ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு காலையில் பாடுறோம் அது காலம்பர வேலைக்கே சொல்லி வச்சிருக்க இந்த அதிகாலை வேலை ஆண்டவன் சன்னிதானம் ஆக என்ன இருதுன்னா நமக்கு இயற்கையாகவே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஒளி ஒளி உதயத்து என்ன ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றடு நமக்கு அதே மாதிரி இங்கே என்ன பண்றதுன்னா இந்த வாக்கியங்களை தான் இப்படி சொல்ல சொல்ல இப்போ எத்தனை படிச்சுட்டே இருக்கும் அனேஜத்துன்னோ ஏக்கம்னோ மனசோஜவியான்னு சொன்னோம் நைனத் தேவ ஆப்ரவன் சொன்னோம் பூர்வ தாவத்தி சொன்ன சொன்னா நிரூபாதிகம்னேஜத்து நிருக்கம் இதெல்லாம் கட்டோபரிஷத்தையும் பார்க்கலாம் மூன்ற ஞாபகத்தில் விட்டு அதாவது இப்படி வரும் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வரும் நிருபாதிக பிரிக லட்சணம் மனசோ ஜவீய ஜெவியகாங்கிறதுனால சொல்லப்படுறது நிருபாதிகம் சோபாதிக்வாரா நிருபாதிகம் போதையது சோபாதிக்வாரா உபாதிகளின் வாயிலாக உபாதிகளற்ற பரம்பொருள் உணர்த்தப்படுகிறது நிருபிக்ரந்தான் நிருபாதிக பிரஸ்மின் அப்போ மாதரிங்கிறது என்ன அர்த்தம் சொல்றது அந்த நிருபாதிக்கிரம்லதான் சோபாதிக ஜீவன் சோபாதிக ஈஸ்வரன் இருந்து கொண்டு அந்த சோபாதிக் ஜீவர்களுக்கு சோபாதிக ஈஸ்வரனானவர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கார் பூர்ணசிய பூர்ணமாதாய சோபாதிக ஈஸ்வரன் கிட்ட அங்க பூர்ணசிய என்ன அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கோ சோபாதிக சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோஹோ அப்படி சொன்னேன் சோபாதிக்க ஈஸ்வர சோபாதிக ஜீவயோகம் சோபாதிக ஜீவ ஈஸ்வரயோக சொன்னேன் பூர்ணம் அப்படின்னா நெருபாதிக பூர்ணத்துவம் பூர்ணஸ உப்பு ஆதாய ஞாத்வா கிரகித்வா பூர்ணமேவ அவசிஷத்து பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தா ரெண்டு பூர்ணம் இருக்குன்னு சொல்ல அங்க ஒரு பூர்ணம் இங்க ஒரு பூர்ணம் அந்த பூர்ணத்திலிருந்து இந்த பூர்ணம் வந்தது பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பிறகு ரெண்டு பூர்ணம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமே அவசிஷத்தே அப்பணம் என்ன வாஸ்தவமான உபதேசம் என்னது பூர்ணமேவ அவசிஷத்தை பூர்ணமேவசிஷே இதாசியம் தஸ்மின் அப்போ மாதரிஷ்வா தாதி அபஹார்ன கர்மபல தாத்தாவாகிய கர்மபலனை கொடுக்கக்கூடிய மாத்தரிஸ்வா ஹிரண்ட கர்ப்பன் சமஷ்டி பிராணஹா சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி சமஷ்டி சேதனகா எல்லாம் சொல்லலாம் நமக்கு எல்லாம் தத்துவபோத ஞாபகம் இருக்கணும் அப்பதான் புரியும் தத்தாத்தி தத்தாத்தின்னா வழங்குகிறார் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்றேன் நம்ம மனச இதம் சர்வம் ஈஷாவாசியம்னு பண்ணிகிட்டே இருக்கு மந்திரம் என்ன பண்றது கவர் பண்றது இந்த மந்திரம்தான் என்ன பண்றது ஹவு டு கவர் எப்படி நாமரூப பிரபஞ்சத்தை துவைத்த நாம ரூப பிரபஞ்சத்தை அத்வைத்த பிரம்ம திருஷ்டினால மூடுறதுங்கிறத இது சொல்லி கொடுக்கறது இப்படித்தான் மூடணும் மூடுறதுன்னா என்ன அர்த்தம் பாத பண்ணணும் நீங்க மரத்தை மறைத்தது மாமதயானை பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கணும் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் தன்கரணிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை ஜீவனார் சிவனாரை ஜீவனார் சிவனார் எல்லாத்தையும் ரீகல பண்ணிக்கோங்க அடுத்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நம்ம மனசில் உறப்பிக்கிறது கருத்துக்களை உணர்த்துகிறது மந்திரம் படிக்கலாம் ததே ஜதி தன்னை ஜதி தத் தூரே தத் வந்தே தத் அந்த சர்வச Cabeza, tadu sarvasya asya bahhyataha tad ejati thannejati tad, tad dure tat vantike, vantike tad antarasya sarvasya tadu sarvasya asya bahhyataha மேலும் ஆத்மாவினுடைய லட்சணங்களை உபனிஷத் சொல்லுகிறது தத்து ஏப்பா அனேஜத்துன்னு சொன்னித்து என்னதான் பண்ண போறீங்க சுவாமி உங்க பிரார்ப்பா நான் என்ன பண்ண முடியும் அதனால சில சமயம் நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்ட பொறுத்தும் இருக்கு சில பேருக்கு வந்து என்ன சில சமயம் நம்ம எதையாவது எடுத்துடுவோம் அந்த சப்ஜெக்ட்டை நம்மளால அது அதில் இருக்கிறது அவ்வளோதான் இருக்கும் அது அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லை நமக்கு அவ்வளோதான் தெரியும் அதாவது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை சில சமயம் என்னதான் தோண்டினாலும் கிடைக்காது அதில் எதாவது விளக்கம் கிடைக்குமான்னு பார்த்தா அதுலேயும் இருக்காது அப்புறம் நமக்கு எதாவது ஸ்புரிச்சா சொல்லுவோம் ஆனால் இங்கே மந்திர அது அது பிரார்த்தங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் அதுக்கு எது சம்மந்தம் இல்லை இப்போ தான் அநே ஜத்துன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மந்திரம் எப்படி பேசுறது பாருங்கள் ததே ஜத்தி உங்களுக்கு இந்த மந்திரம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இல்லை பகவத்கீதையில் சொல்லாது உப சொல்லாதே இல்லைன்னு அர்த்தம் உபனிஷத்தில் சொன்னதைத்தான் பகவத்கீதை அப்படி சொல்லியிருக்கேன் பதிமூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் எதை அறிய வேண்டும்ன்னு சொல்லியிருக்கார் நேயம் எத்தப் பிரபக்ஷாமி அதை அப்படியே ஞாபகம் வச்சு ரொம்ப சௌரியமாக இருக்கும் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் அறியப்பட வேண்டியதை பற்றி தெளிவாக உனக்கு நான் சொல்லுகிறேன் எதை அறிய வேண்டுமோ அதை பற்றி சொல்றேங்கிற எது ஞாத்வா அமிர்த அஸ்ணுதே அநாதிமத்து பரம்பிரம் அங்கே ஆரம்பிச்சுடுது ந சத்து ந அசதுச்சதே அது சத்துன்னு சொல்ல முடியாது அசத்துன்னு சொல்ல முடியாது சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம் निर्गुणं, ஜித் அசத்தம் உம்பதாணிக்கு மைய தவமூர்னா நாஹம் தேவஸ் சித அத்தனையும் கோட் பண்ணிட்டு இருந்தேன் அதை சொல்லிட்டு அத்தியாயத்துல தலைப்புல கிருஷ்ணர் என்னெல்லாம் கையாடுகிறது மெய்பொருளை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தெரிந்திருந்தும் தெரியாமல் போன்று இருக்கும் பொருளை தெரிய இந்த வார்த்தை நான் கவனமா சொல்றேன் நன்றாக தெரிந்திருந்தும் அறியாமையால் தெரியாதது போல் தோன்றுகின்ற அந்த பொருளை தெரிவிப்பதற்காக பல்வேறு உபாயங்களை மிக கருணையோடு கையாளுகிறது முமுட்சுவானவன் மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்கின்ற வேறார்வத்தோடு சாஸ்திரம் பல உபாயங்களை கையாளு அந்த உபாயங்களில் ஒன்றுதான் அத்தியாரோப அபவாத உபாயம் அத்தியாரோப அபவாத உபாயங்கிறது என்னது அதுக்குதான் நான் வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்றது இப்போ இப்போ இந்த இப்போ எல்லாம் பொருளை ஒரு ஒரு பொருளாக பார்க்குறோம் எல்லா பொருளையும் வெளிச்சம் இருக்கு இப்போ கையை காட்டுறோம்னு வச்சு உங்களை இப்படிதான் சொல்லி கொடுக்குறது பழக்கம் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்கு ஆகாசம் இருக்கு வெளிச்சம் இருக்கு ஆகாஷா பிரகாஷா இந்த வெளிச்சம் வந்து இங்கே கையில் இப்போ கையில் படுறது கையில் வெளி வந்து கையில் படுற வெளிச்சத்தை தான் அனுபவிக்க முடியும் என் இந்த கை இந்த கைக்கு இந்த கைக்கு இடையில இருக்கிற வெளிச்சத்தை நீங்க பார்க்குறீங்களா பார்க்கலை இந்த ரெண்டு கைக்கு இடையில இருக்கிற வெளிச்சத்தை நீங்க பார்க்கலை ஆனால் வெளிச்சம் இருக்கா இல்லையா வெளிச்சிருக்கு எப்படி தெரியுதுண்ணா கையை எப்படி கொண்டு வந்தா இப்படி கொண்டு வந்தா தெரியும் அபிநயம் டான்ஸ் ஆட வேண்டிய அப்ப இந்த ரெண்டு கைக்கு இடையில வெளிச்சம் இருக்கா இல்லையா ஆனா வந்து வெளிச்சத்தை நாம கவனிக்கிறதுல கிராண்டட் அதுதான் அதான் இருக்க இருந்துட்டு அதுதான் இருக்கு அதுதான் அத கவனிச்சா போறாதோன்னு இப்போ சாஸ்திரம் இது ஒரு முறையில சொல்லி கொடுக்கறது இப்ப என்ன தெரியறதுன்னு கேக்குறோம் கை தெரியுது அப்படின்னா நல்லா சொல்லு என்ன தெரியுறது கையில விரும்புறது நல்லா சொல்லு என்ன ரேகெல்லாம் தெரியுது நல்லா சொல்லு இதுக்கு மேல என்னத்த நல்லா சொல்றது அவ்வளவுதான் இந்த சூரியமேடு சந்திரமேடு பார்க்க சொல்றீங்களா கையில இதெல்லாம் சொல்லுவான் இது சூரிய மேடு இது சந்திரமேடு கைய காமிச்சு காமிச்சு அவங்க அவங்க கை ஓங்கிட்டு இருக்கு கைய பார்த்து கைய கைய பார்த்து பார்த்து அவங்க ஓங்கிட்டு இருக்கு இவங்க கைய காமிச்சு காமிச்சு இவங்க கீழே போயின் நமது சின்னம் அப்ப முதல்ல என்ன தெரியுது நல்லா பாரு என்ன தெரியுது அப்புறம் என்ன சொல்றோம் இந்த கைய இருட்டுல காமிச்சா தெரியுமா நீங்க காமிக்கிறதே தெரியாது அப்புறம் என்ன காமிச்சா தெரியுமா இருட்டுல ஒண்ணுமே தெரியாது நீங்க இருக்கீங்கன்னு தெரியாது நானும் தெரியும் தெரியாது இருட்டுல என்னத்தை தெரியும் தெரியாது இப்ப சொல்லு இப்ப வெளிச்சம் இல்லைன்னா கை தெரியுமோ தெரியாது அப்ப இன்னொன்னு என்ன தெரியறதுன்னா ஓஹோ அதை கவனி அதை சொல்லணுமோ சரி வெளிச்சமும் தெரியறது இப்ப கையும் தெரியறது வெளிச்சமும் தெரியுது வெளிச்சத்துல கை தெரியுது அதுதான் முக்கியம் இது வெளிச்சமான பிரச்சனையே இல்லையே வெளிச்சத்துல கை தெரியுது கையும் தெரியறது வெளிச்சமும் தெரியறது வெளிச்சத்துல கை தெரியறது இப்ப கைய எடுத்துட்டேன் என்ன தெரியறது வெளிச்சம் மாத்திரம் இருக்குங்கிறது தெரியும் வெளிச்சம் மாத்திரம் இருக்குங்கிறது வெளிச்சம் ஆயிடுத்து இதுக்கு ஒரு இந்த முறைக்கு ஒரு பேர் இருக்கு இப்ப கைய காட்டுறது இப்போ நான் வெளிச்சத்தை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் முதல்ல முதல்ல கையை காட்டுறோம் இதுக்கு பேர் அத்தியாரோபம்னு பேர் கையை காட்டுறோம் அப்புறம் கை என்ன தெரியறதுன்னு கேட்குறோம் கை தெரியறதுங்கிறோம் கை எதுனால தெரியறதுன்னு கேட்குறோம் வெளிச்சத்தினால தெரியறதுங்கிறோம் இப்போ என்ன கவனி நம்ம கவனிக்க தெரிஞ்சதா தெரியாது அது வெளிச்சம் தெரிஞ்சதான் ஆனால் கவனிக்கலை தெரிஞ்சிருந்தாலும் அதை நாம் கவனிக்கலை கவனிக்காதனால அதை சாஸ்திரம் என்ன பண்றேன் இப்போ இங்க இது திருஷ்டாந்தது வெளிச்சத்தை கவனிக்கும்படி பண்றேன் வெளிச்சத்தை கவனிச்ச உடனே கையை எடுத்த உடனே வெளிச்சம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன் இருக்குன்னு சொல்றேன் அதே மாதிரி கைய காட்டுறது அத்தியாரோகம் வெளிச்சத்தை புரிய வைக்கிறது உபதேசம் கையை எடுக்கிறது அப்பவாதம் வெளிச்சம் இருக்குங்கிற உபதேசத்தினால கிடைச்சது அதே மாதிரி துவைத்தம் துவைத்த காரியம் துவைத்த காரியம் தெரியறதா இல்லையா ஒண்ணுமே தெரியல சுவாமி அஞ்சரை மணி எப்ப வரும் தோன்று துவைத்த காரியம் நல்லா தெரியறதா இல்லையான்னு துவைத்த காரியம் நல்லா தெரியறது இந்த துவைத்த காரியம் எதுனால தெரியறதுன்னு கேட்கலாம் சுத்த சைத்தன்யம் அத்வைத பிரம்மனாலதான் தெரியறது கையும் வெளிச்சமும் ஒரே நேரத்துல இருக்கு ஞாபகம் அத்வைத சைத்தன்யத்தினாலதான் அது உபனிஷத்தினால தான் அது தெரியறது இது வந்து நமக்கு சாதாரணமா தெரியறது வெளிச்சம் புரியறதுக்காக சொல்லணும் ஆனா உபரிஷத்து என்ன சொல்லிக் கொடுக்குறது பிரம்மன் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்லிக் கொடுக்குறது அப்ப சொல்லி கொடுக்குற போது அது தெரியறதா தெரியலையா வெளிச்சம் தெரியிற மாதிரி அதுவும் வெளிச்சம் போட்டு காட்டுறது உண்மையை சொல்றது அது சொன்ன உடனே நமக்கு அது அது யுக்திபூர்வமா சொல்லிக் கொடுக்குறது உபரிஷத்து என்ன பண்றது யுக்திபூர்வமா நம்ம புத்தி ஒத்துக்கிற சொல்லி கொடுக்குறது நம்ம புத்தி ஒத்துக்கிற மாதிரி சொல்லிக் போது ஆமாமான்னு ஒத்துக்கிறோம் ஒத்துண்ட உடனே என்ன பண்றோம்னா உபனிஷத்தை அந்த வேலை பண்றது இப்ப துவைத்தாரியம் தெரியறதோ நோ துவைத காரியம் தெரியறதா அப்படின்னா துவைத்த காரியம் தெரிகிறது தெரிகிறது அதற்கு ஆதாரமாக அத்வைத பிரம்மன் இருக்கிறது என்று உபனிஷத் சொல்லுகிறது அல்லவா தெரிகிறது அத நீங்க உணர பண்ணல நீ தான் அது அது தெரிகிறது அப்புறம் என்ன பண்றதுன்னா அந்த துவைத்த காரியத்தை அபவாதம் அத்வைரு பிறகு துவைத்த அத்வைத்துக்கு வேற துவைதம் இல்லைன்னு புரிஞ்சுண்டு அத்வைதான இதுக்குத்தான் இது வந்து காரியத்தை காட்டுவது அத்தியாரோபம் காரணத்தை உணர்த்துவது உபதேசம் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்று உணர்த்துவது உபதேசம் காரியத்தையும் காரணத்தன்மையையும் நீக்குவது நீக்குவது அப்பவாதம் போறும் அவ்வளவு ஞானம் வந்துடும் உபரிஷத் இதுக்குலாம் இவ்வளவு தூரம் என்ன சொல்றது எஃபர்ட் எடுத்துக்கிறது பரிசிரமப்படுறது நமக்கு எப்படியாவது சிஷியனுக்கு புரியணுமே அப்படின்னு இதெல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷன் நினைக்காதீங்க சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வெறும் இன்ஃபர்மேஷன் நினைச்சா அதை விட பெரிய பாபம் கிடையாது வெறும் தகவல் இல்லை பிரமாணம் இருக்கிறத கண்ணு தகவலையா காட்டுறது கண்ணு அறிவை கொடுக்கறது அதே மாதிரி உபனிஷத்து தகவலை கொடுக்கல உண்மையை காட்டுறது சத்தியத்தை காட்டுறது சத்தியத்தை தரிசனம் பண்ண வைக்கிறது அதுல உபனிஷத்து வேற உபனிஷத்தை படிச்ச அப்புறம் வர்ற அனுபவம் வேறன்னு சொல்லாதீங்க உபனிஷத்து படிச்சுட்டு இருக்கிற போதே உபனிஷத்த அனுபவத்தை பத்தித்தான் பேசிட்டு இருக்கு உபனிஷத்தை படிக்கிற முறைப்படி படிச்சா படிக்கிற காலத்திலேயே நம்ம அனுபூதிமான் தான் நேற்றுக்கு நான் ஒரு புஸ்தம் படிச்சேன் நான் பத்தி அப்புறம் சத்சங்கத்துல சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதுல சில விஷயம் இப்ப எனக்கு வருது என்ன சொல்ற நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் ஆர்டரா சொன்னா பெரிசாயிடும் என்ன சொல்லுகிறார் கேட்டா இந்த கொடுத்துடும் மனநமுமே ஞானத்தை கொடுத்துடும் ஸ்ரவணத்துக்கு என்ன படிக்கணும்னு சொல்றாரு தெரியுமோ அதான் ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் ச பாஷ்ய ச வார்த்திக பிரஸ்தானத்யம் சோதவியம் அப்படிங்கிறார் பாஷ்யத்தோட வார்த்திகத்தோட பிரஸ்தானத்யத்தை கேட்கணும் அதான் சிரவணமா அப்புறம் வந்து மனநத்துக்காக பிரகரண கிரந்தங்களையும் லகு சந்திரிகாதி பர்யந்தம்னு சொல்ற டெக்ஸ்டைல்லாம் நிறைய சொல்ற மனஸ் மனனத்துக்காக எக்ஸெட்ரா சித் சுக்கி சுவராஜ்ய சித்தி அப்புறம் வந்து அத்வைத சித்தி நைஷ்கர்மிய சித்தி இப்படி எல்லாம் நிறைய சித்தி கிரந்தங்கள் அதெல்லாம் படிச்சா மனநம் மனநத்துக்காக படிக்கணும் இந்த சிரவணம் பண மனநம் பண்ணினாலே ஞானம் வந்துடும் அப்படி இருந்தும் நமக்கு வந்து பிராரத்தினால தோஷம் இருந்ததுன்னா அந்தக்கரணத்துல தோஷம் இருந்தா அந்த ஜீவன் சுகத்தை நாம என்ஜாய் பண்ண முடியாது ரொம்ப நல்லா சொல்லுவேன் இவ்வளவு படிச்சாலும் படிச்சா ஞானம் வந்துடும் அதுவே போரும் தேவை நிதித்தியாசனம் தேவையில்லை ஆனா நமக்கு வந்து பிராரத்தினால மனசு கல்மஷமா இருந்து அந்த ஜீவன் முக்தி சுக்கத்தை நாம அனுபவிக்க முடியாம போச்சுன்னா பிரபலமா இருந்ததுன்னு சொன்னா அந்த பிரபல தோஷம் இருந்ததுன்னா அந்த கரணத்துல வந்து பிரபல தோஷம் இருந்ததுன்னா அதுக்காக ஏகாந்த வாசம் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படி சொல்ற இன்னொரு பாயிண்ட் சொல்ற தோஷம் கம்மியா இருந்ததுன்னா சிஷியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலே அது போயிடும் பாடம் சொல்றதுலேயே ஜீவன் முக்தி சுகம் கிடைச்சிடும் அது என்ன அதுல இன்னொரு இன்னொரு ஃபுட் நோட்டு கொடுக்குறார் சிஷியர்கள் கேட்குற சந்தேகத்தை நிவிற்த்தி பண்ற குருவானவர் அந்த ஜீவன் முக்தி சுகத்தை உணர்வார் அப்படின்னு போட்டார் இது வந்து நான் எந்த புஸ்தகத்திலையும் பார்க்காது அது அவருடைய அந்த சுவாமிஜியினுடைய ஒரு இது அதை நான் படிச்சு தெரிஞ்சிட்டேன் அதுதான் இன்னும் நிறைய ஆடெல்லாம் பண்ணி சொல்றாருலாம் சொல்றார் சங்கராச்சாரியார் காட்டின ஒரு மார்க்கத்தை தவிர இந்த கலியுகத்துல நமக்கு நிம்மதிக்கு வேற மார்க்கம் தெரியல வேதத்துல சொல்லி இருக்கிற ரிச்சுவல் எல்லாம் அவர் சொன்னது அத்தனையும் சொல்லிடுறேன் பாருங்க அப்படியே மனசுல பதிஞ்சு போயிடுச்சு வேதத்துல சொல்லி இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிற வேதத்துல சொல்லி இருக்கிற சடங்குகள் எல்லாம் அது வந்து திரவியம் அதிகாரிய மையமா கொண்டிருக்கு இந்த கர்மாவை இந்த ஜாதி பிறந்தவன் தான் பண்ண முடியும் சொல்லி இருக்குற சாந்தி ஆபேக்சிக சாந்தி ஆத்தியந்த சாந்தி கிடையாது ஆகையினால வேதத்துல சொல்லி இருக்கிற கர்மாக்களை பண்ணணும்னா அதுக்கு ஜாதிங்கிற ஒரு நியமம் இருக்கு வர்ண தர்மம் இருக்கு அந்த தர்மங்களின் படிதான் அதை பண்ண முடியும் அதுக்கு பொருளும் தேவை அந்த பொருளையும் அந்த அதிகாரித்வத்தையும் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படியே பண்ணினாலும் அதனுடைய சாந்தி பூர்ணமாக இல்லை அது ஆபேக்ஷிக்க சாந்தி தான் அதுல சந்தேகம் இல்லை ஆச்சாரியார் சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் இருக்கு அந்த அதிகரணத்துல வர்ண தர்மத்தை விட்டு மனுஷன பிறந்தாலே போற விஷயத்தை பத்தி பேசியிருக்கார் அவன் எந்த ஜாதிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல மிலேச்சனா கூட இருக்கலாம் சங்கராச்சாரியருடையம் பார்க்கணும்னா முழுக்க பிரம்மசூத்திர்தான் பார்க்க முடியும் அப்புறம் மிருகதாரண்ய அப்ப அந்த விதுரா அதிகரணத்துல புருஷ மாத்திரம் சொல்லிருக்கு ஜாத்தியெல்லாம் சொல்லல அந்த அதிகரணத்துல சொல்லிருக்கு என்ன சொல்லி இருக்குன்னா அந்த அதிகாரணத்துல அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற ரிச்சுவலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் டெம்பிள் ஜபம் சகுண பிரம்ம வடிவம் கோயில்கள் வழிபாடுகள் இது எல்லாருக்கும் உரியது சர்வேஷான் அத்தனை உரியது இது இவன் பண்ணலாம் அவன் தான் இல்லை அதில் பூஜை பண்றதுக்கு அதிகாரம் வேற அது வேற விஷயம் பகவான தரிசனம் பண்றது ஜபம் பண்றது பாராயணம் பண்றது அது ஒரு பொறுப்பு அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி அதனால சித்த சுத்தி அடையலாம் சித்த சுத்தி அடைஞ்சவன் கர்மாவை குறைச்சுக்கிண்டு இல்லாட்டி சந்நியாசத்தை மேற்கொண்டு இந்த சிரவணம் பண்ணணும் எதை சபாஷ்ய சவார்த்திக பிரஸ்தானத்ய பிரஸ்தானத்யம் ஸ்ரோதவ்யம் பாரித்ராஜ்ய ஆசிரமம் ஸ்வீகரித்த சன்னியாசம் வாங்கிட்டு சிரவணம் பண்ணணும் மனநத்திற்காக சித்தி கிரந்தங்களை படிக்கணும் அதுக்கப்புறம் தோஷங்கள் பிரபலமா இருந்தா நிதித்தியாசனம் பண்ணணும் தோஷம் அல்பமா தோஷமா இருந்தா டீச் பண்ணணும் டீச் பண்ணினாலே அந்த அல்ப தோஷம் போயிடும் சொல்லிட்டு அப்படின்னா சிரவணம் பண்ணணும்னா புஸ்தகம் வேணுமே அந்த காலத்து மாதிரி குரு சிஷியர்கள் சொல்லி சொல்லி கேட்டு படிக்கிற பழக்கம் போயிடுச்சே புஸ்தகம் வேண்டி இருக்கு அந்த புஸ்தகம் இல்லாம எப்படி படிக்க முடியும் அந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்காக அவர் சொல்றாரு புஸ்தகம் இல்லாமல் எப்படி சாஸ்திரம் படிக்க முடியும் புக்ஸ் எல்லாம் வேணுமே இந்த புக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் அப்புறம் இந்த நாங்கள்லாம் ஒரு மண்டலேஸ்வர் காசியில தட்சிணாமூர்த்தி பீடத்தினுடைய மண்டலேஸ்வர் அவர் சொல்றார் நாங்கள்லாம் சன்னியாசிகள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கணுமே தவிர பாடம் சொல்லிகிட்டே இருக்கணுமே தவிர பணத்துக்காக அலையப்படாது புஸ்தகம் போடணும்னு பண்ண முடியாது போடுறதுக்கெல்லாம் கவனிச்சா அப்புறம் கெட்டு போயிடுவோம் ஆயினால் நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சு இருந்தோம் இந்த புண்ணியாத்மா ஒருத்தர் விஷ்ணு மெகதா அவர் வந்து என்னெல்லாம் போடலாம் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னார் நாங்க தட்சிணாமூர்த்தி பிரார்த்தனை பண்ணோங்கிறார் முதல்ல அதுக்கு இவரை கூட்டின்னு வந்தார் அவர் கொடுத்தார் அதனால இந்த புஸ்தகம் வருது ரெண்டாவது இன்னொன்னு சொல்றார் நாங்கள்லாம் சன்னியாசிகள் ஊரூரா போயின்ட்டுருக்கணும் ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் புஸ்தகமெல்லாம் எழுதிட்டுருக்கோம் புஸ்தகத்தெல்லாம் எடிட் பண்ணுறது ப்ரூஃப் பார்க்கறது இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது எங்கள் மன்னுக்கு நிறைய பொறுப்பெல்லாம் இருக்குது ஆகையினால நாங்கள் பார்த்தோம் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகா பண்டித்தர் சூரியனுக்கு சமமாக இருக்கார் இவர் வேதாந்தத்தில் இந்த கும்பகோணம் சுப்பிரமணிய பண்டிதராஜ சுப்ரமணிய சாஸ்திரி ரொம்ப பிரசித்தம் அந்த காலத்தில் இப்போ நம்ம காலத்தில் சமீபத்தில் வாழ்ந்தவர் அவர் வந்து இதுக்கு ரொம்ப தகுதியானவர்னு நாங்கள் நினச்சி அவர்கிட்ட இந்த பொறுப்பை விட்டோம் சாஸ்திரிகள் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே ரொம்ப சிரமப்பட்டு இந்த புஸ்தகத்தை ரெடி பண்ணி போட்டுவிட்டார் ரொம்ப அற்புதமான கிடைக்காத மேனுஸ்கிரிப்டில் இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் நாங்கள் இதில் ப்ரிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ரொம்ப சிஷிய கேட்குறவங்களுக்கெல்லாம் பிரம உபகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரெல்லாம் வந்து நம்ம கலாசாலையில் டீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிரமமுக்தி சுகம் கிடைக்கட்டும் ஏதாவது கருகஸ்திரலா இருந்து லௌகிக்கமா பண்ற மாதிரி இருக்கு அவர்களுக்கு கிரமமுகி சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகளுக்கும் பரிபூர்ண ஜீவன் சுகம் இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை அப்படின்லாம் சொல்லி அற்புதமா ஒரு ஆசி உரை அதத்தான் நான் சொல்லேன் எதுக்கு இது கதை சொல்றேன் நான் சாஸ்திரம் வந்து நிறைய ஏதோ கான்டெக்ட்ல சொல்ல வந்தேன் சொல்லிவிட்டேன் அப்போ இந்த பிரக்கிரியைகள்லாம் நிறைய வச்சுன்னு சொல்றது அதே மாதிரிதான் இங்கேயும் உபனிஷத்து உண்மையை உணர்த்துறதுக்காக வாக்கியங்களை அப்படி கையாளு அநேஜத்துன்னு சொல்லிட்டு ஆனா பத்தே நாம இது மந்திரத்தோட அர்த்தத்தை நாளை காலமர வகுப்புல பார்த்தோம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமுதே போர் நசியபூர் நமாதூர் ஈஸ்வரோருமை மூர்த்தி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓம் ஆதிகுநாஸ்